ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தம் சாப்பிட வரக்கூடிய பிராமணன் இருக்க வேண்டிய நியமங்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நான் நம்மளை ஏதோ சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னு நினச்சி வரப்படாது ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம பொறுப்பில் விட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்ராத்தத்தில் ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா பிராமண போஜனம் அதை மனசில் வச்சு அந்த போஜனத்துக்கு வந்த பிராமணர் இருக்கணும் அவர் சொல்ல வேண்டிய மந்திரங்களை கற்றுக்கணும் மந்திரங்கள் அநேக விதமாக இருக்குன்னு பார்த்தோம் அனுஷ்டான ஸ்மார்காக மந்திராக ஸ்துதி ரூபாக மந்திராக ஆமந்திரணோபேத்தாக மந்திராக பிரேஷரூப்பாக மந்திராக விசாரரூபாக மந்திராக பரிதேவனரூப்பாக மந்திராக இப்படி அநேக விதமாக மந்திரங்களை நமக்கு ரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்காள் இவைகளை நம்முடைய தாஸ்திரங்கள் ரொம்ப விரிவாக காண்பிக்கிறது நாம் செய்யக்கூடிய காரியத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் அவைகளுக்கு அனுஷ்டான ஸ்மார்க்காக மந்திராகான்னு பேர் ஒரு வஸ்துவையோ அல்லது தெய்வத்தையோ பித்திருக்களையோ பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் அவைகளுக்கு ஸ்துதி ரூபா மந்திராகான்னு பேர் போடுற மந்திரங்கள் பிரேஷரூபாகா மந்திராகான்னு பேர் அல்லது நாம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய மந்திரங்கள் இப்படி அநேக விதமாக அந்த மந்திரங்களை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா இதில் ஸ்ராத்திலேயே நிறையா விதமான மந்திரங்கள் வருது அதுக்கெல்லாம் பிரதிவச்சனம்னு ஸ்ராத்தத்தில் வருது அந்த மந்திரங்களெல்லாம் கற்றுக்கணும் அவைகளுக்கெல்லாம் கூட மந்திரம்தான் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள்லாம் தீர்மானம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா இந்த மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கணும் ஒரு வாத்தியாரை வச்சுட்டு கற்றுக்கணும் அதிலே இந்த போஜனத்தில் உள்ள நியமங்கள் ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் போஜனத்துக்கு நாம் வரிச்சிருக்கக்கூடிய பிராமணன் போஜன சமயத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பாதேன பாதமாக்கிரமிய யோபுங் தேனாபதிஜா நைவாசௌஜே ஸ்ராத்தம் நிராசா பிதரோகதாக சாப்பிட உட்கார்ந்த பிறகு கால் மேல கால் போட்டு உட்காரப்படாது யார் அது மாதிரி உட்கார்ந்து போஜனம் பண்ணுறானோ அந்த ஸ்ராத்தத்தில் பித்தர்கள் அங்கே வரலை அங்க வந்த பித்தர்களும் சாபம் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறா நிராசாக பித்தரோகதாக அவர்கள் வந்த காரியம் ஆகாமல் கோபிச்சுண்டு பித்தற்கள் கிளம்பி போயிடுறாள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பித்தர்கள் கோபிச்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அங்க ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது லோக்கத்திலேயே பார்த்தோம் பார்த்தோமானால் ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர் ஒரு மனுஷர் வரார் அப்படின்னா நம்மளை விட அவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் எழுந்து வரவேற்கிறோம் அவரை வயசில் சின்னவன்தானே அப்படின்னு நினைக்கிறதில்லை ஏன்னா அவர் உள்ள போஸ்ட்டு பெருசு அவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் ஸ்தானத்தில் பெரியவர் அப்படின்னு எழுந்து வரவேற்கிறோம் அவர் உட்கார்ந்த பிறகு நாம் உட்காடுறோம் அப்படியெல்லாம் செய்கிறோம் சாதாரண மனுஷனுக்கே இப்படி இருக்கிற பொழுது நம் லோக்கத்தில் இல்லாமல் பித்ருலோக்கத்திலிருந்து நம்முடைய பித்திருக்கள் வரான்னா அவளுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுக்கணும் கால் மேலே கால் போட்டு உட்காடுறதுங்கிறது ஒரு குறைவான சமாச்சாரம் குறைவுபடுத்துகிற விஷயம் அப்படி உட்காரப்படாது நம்முடைய பாதம் வெளியிலேயே தெரியப்படாதுன்னு சாஸ்திரம் வஸ்திரத்தினால் மூடிக்கணும் பாதத்தை பாதம் தெரியறது மாதிரி உட்காரப்படாது எப்பொழுதுமே காலை நன்னாக மடிச்சுன்னு தான் உட்காரணும் அது ஸ்ராத்தத்தில் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஜென்ரல் ரூலாகவே இது இருந்தால் கூட ஸ்ராத்தத்துக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா அதனால் ஒரு ஷாபம் வருது சாதாரண நாளில் இது மாதிரி இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு காயத்ரி ஜபம் பண்ணுறதுனாலேயோ ஒரு ஸ்நானம் பண்ணுறதுனாலேயோ அது சரியாக போகிறது அதாவது அந்த பாபம் குறையிறது ஸ்ராத்தத்தில் அது மாதிரி பண்ணினால் அந்த ஸ்ராத்தமும் நஷ்டமாகிறது இன்னும் பித்தர்களுடைய சாபத்துக்கும் நாம் ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால அதில் கட்டுப்பாடுகளை நமக்கு அதிகமாக சொல்கிறா மகர்ஷிகள் அதே போல் போஜனம் பண்ணுற பொழுது அண்ணாபூபலேக்ஷ்வாதி தந்தச்சேதைர் நேத் கிராசேஷம் ந பாத்திரே சாத் பீத்தசேஷன் து நோ பிபேத் சாப்பிட்ற பொழுது இடதுகியினால இலைய தொடவே கூடாது பரிசேசனம் பண்ணுற சமயத்தில் இடதுகினால் இலையை பிடிச்சுக்கணும் சாப்பிட ஆரம்பித்த பிறகு இலைய இடதுகியினால இலையை தொடவே கூடாது வலதுகினாலதான் சா சாப்பிடணும் அன்னம் வடை அதிர்சம் முதலிய பட்சணங்கள் பழங்கள் இவைகளெல்லாம் பாதி சாப்பிட்டுட்டு பாதி இலையில் வைக்கப்படாது கையில் எடுத்துன்றதை முழுசாக சாப்பிட்டு விடணும் சத்தப்படுத்தி சாப்பிடப்படாது சாப்பிட்ற பொழுது சத்தம் வரக்கூடாது தந்தச்சேதை நபக்ஷயே பல்லில் கடிச்சு கடித்து பாக்கிய இலையில் வைக்கப்படாது வடை சாப்பிட்டால் இலையிலேயே துண்டு பண்ணி வாயில் போட்டு நுடணும் பாதி கடிச்சுட்டு வைக்கப்படாது இதெல்லாம் ஜென்ரல் ரூலாக இருந்தாலும் சிராதத்தில் ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே அப்படி சாப்பிடப்படாது இலையில அப்பளம் போட்டால் அப்படியே முழுசாக எடுத்து பாடி பாதி கடிச்சுட்டு பாதி இலையில் வைக்கப்படாது இலையிலேயே உடைச்சி தான் சாப்பிடணும் பழங்களும் அப்படி தான் ஆகையினால தான் சிராதத்தில் வாழைப்பழம் போட்டால் உரிச்சுட்டும் போடணும் முழுசாக தோலோடு போடப்படாது மாம்பழம் போட்டால் நறுக்கி தான் போடணும் முழுசாக போடக்கூடாது முழுசாக போட்டால் கடிச்சு கடித்து திரும்ப இலையில் வைக்கிறா போல் வரும் ஒரு தடவை கடிச்சுட்டா அப்புறம் கீழே வச்சுட்டால் திரும்ப எடுக்கக்கூடாது மாம்பழத்தை கையில் எடுத்துண்டாச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சின்னா முழுசாக சாப்பிட்டுட்டு தான் கீழே வைக்கணும் இலையில் பாதி கடிச்சுட்டு பாதி இலையில் வச்சுட்டால் அது மத்தியத்துக்கு சமம் மத்தியத்துக்குன்னா கல்லுக்கு சமமாக ஆகிடுறது அதை சாப்பிட்டா புத்தி கெடுக்கும் அது சாப்பிடப்படாது கிராசேஷம் நான் பாத்திரே சாத் சாப்பிடக்கூடிய வஸ்துவை முழுசாக சாப்பிட்டு விடணும் இலையில் சாப்பிட்ட மிச்சம் அல்லி போடுறது வாயில் சாப்பிட்ட எடுத்து கீழே போடுறது இப்படியெல்லாம் அசுத்தம் பண்ணப்படாது பீத்த சேஷம்து நோ ஜலம் வச்சு குடித்தா கூட ஒரு ரெண்டு கவலம் நாம் குடிக்க போகிறோம்னா அந்தளவு தான் டம்ளாரில் ஜலம் எடுத்துக்கணும் அதையினாலதான் சொம்பு டம்ளார்னு ரெண்டு வைக்கணும் சாப்பிட்ற பொழுது குடிக்கிற அளவு தான் டம்ளாரில் ஜலம் எடுத்துக்கணும் அதை குடித்தாச்சுன்னா முழுசாக குடிச்சுட்டு வெறும் டம்ளாரை தான் கீழே வைக்கணும் பாதி குடிச்சுட்டு பாதியை கீழே வைக்கப்படாது வச்சால் திரும்ப அதை சாப்பிடப்படாது தினமும் அப்படி தான் நியமம் எது சாப்பிட்டாலுமே பாதி சாப்பிட்டுட்டு பாதியை கீழே வைக்கப்படாது அது மாதிரி பாதி சாப்பிட்டுட்டு பாதியை கீழே வைக்கிறானோ அவன் எதுக்குமே லாயக்கில்லை முக்கியமாக ஸ்ராத்தம் சாப்பிட்றதுக்கு லாயக்கில்லேன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே சில வஸ்துக்கள் மட்டும் பாக்கி இலையில் இருந்தால் தோஷம் இல்லை வேறு எதுவுமே இலையில் இருக்கக்கூடாது இப்போது இலையிலேருந்து நாம் சாப்பிட்றோம் ஸ்ராத்தத்தில் சாப்பிட்றோம்னா பாக்கியெல்லாம் மிச்சம் இருக்கிற மாதிரி பரமாறுவா பாக்கி இருக்கணும்னு சாஸ்திரம் ஸ்ராத்தத்தில் போஜனந்துண நிச்சேஷம் குறியாத் பிராஜ்ன கதஞ்சன ஸ்ராத்தம் நல்ல முறையில் நடக்கணும்னு ஆசைப்படுறவன் சாப்பிட்ற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பாக்கியை அப்படி அப்படியே இலையில் வச்சு விடணும் அந்நீரா க்ஷௌத்ரா சத்துப்பிய ஏவச்ச சிலது மாத்திரம் இலையில் பாக்கி இருக்கக்கூடாது தயிர் இலையில் தயிரஞ்சாதம் போட்டால் பாக்கி இருக்காமல் சுத்தமாக சாப்பிட்டு விடணும் பால் கொடுத்தால் சுத்தமா சாப்பிட்டுடணும் பாக்கி வைக்கப்படாது தேன் தேன் சுத்தமாக சாப்பிட்டுடணும் இலையில மீதி இருக்கப்படாது சத்துப்பியை வச்சா அதே போல் பக்ஷணங்கள் பாதி கடிச்சுட்டு பாதியை வச்சுருக்கப்படாது முழுசாக சாப்பிட்டுடணும் பாக்கி காய்கறிகள் அவைகள்லாம் பாக்கி இருக்கிறதுனால தோஷம் இல்லைன்னு பிராமணருக்கு போஜனத்தில் உள்ள நியமங்களை நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேற்கொண்டு உள்ளதை அடுத்த